அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அழகி வசல்லும் அவர்கள் ஆட்டின் தொடை இறைச்சியை வெட்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்போது தொழுகைக்காக அழைக்கப்பட்டது உடனே கத்தியை போட்டுவிட்டு தொழுதார்கள் ஒழு செய்யவில்லை